रूपाय, नमो ச்சிந்தூப்பிஷ்டிணே बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸும் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சவஸ்து ஜன்மராதி அனிர்லீ சுரோருச்சி ஜனநோஜன பீமோ பீம பராக்கிரம அநாதிகி பூர்புவா லக்ஷ்மி இந்த பூர்பா தனியா அப்புறம் லக்ஷ்மிஹி தனியா அப்புறம் பூர்போ லக்ஷ்மீஹி அப்படின்னு சேர்த்து இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம கடைசி வகுப்பில் பார்த்தோம் பூமிக்கு ஆதாரமாக இருக்கிறது புவா சர்வூத்தா்ய பிரசித்தாயூமியா பூமியாக புவா அப்படி பூ அதாவது புவோபி பூஹு அப்படி பார்த்தோம் பூமி புவாங்கிறது பூமி பூகுங்கிறது ஆதாரம் பூமிக்கும் ஆதாரமான இறைவன் உணர்வு இப்படிலாம் சொல்லலாம் अह न अथवा न केवलमसो भू भुव इूवा भूव भूमिया आव भूमिक आधारात्र भूमिया आना भू भुव लक्ष्मी ही शोभा इति भुव लक्ष्मी ही। இவர் பூகூபுவஹா மாத்திரம் இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் இவர் லக்ஷ்மி சோபாச்ச பூவாகவும் புவராகவும் புவமாகவும் சோபையாகவும் இருக்கிறார்னு அர்த்தம் ஆக பிரகாஷமாகவும் இருக்கார் லக்ஷ்மி சப்தத்துக்கு பிரகாஷம்னு சொன்னார் முதல்ல பூர் புவகான்னு பிரிச்சுட்டார் அப்புறம் பூர்புவா லக்ஷ்மிஹின்னு சேர்த்துண்டார் அஹ பிரகாஷமாக இருக்கிற பிரகாசமாகவும் இருக்கிறார் அதாவது பூமிக்கு ஆதாரமாகவும் பூமியாகவும் பிரகாஷமாகவும் இருக்கிறார் அப்படி அர்த்தம் அப்புறம் பூஹூ ந பூலோகம் புவா ந புவர்லோகம் லக்ஷ்மி ந ஆத்மவித்யா ஆக பூமி அது அடுத்தது முதல்ல இந்த பூலோகத்திலையும் பூலோகத்திலையும் இருக்கிற ஆத்மஜான ரூபமாக பகவான் இருக்கார் அப்படி ஒருது அப்புறம் பூமிக்கும் ஆகாசத்துக்கும் பிரகாசத்தை கொடுக்குறவர் ஒரு மகிமையை கொடுக்குறவராகவும் இருக்கார் இது பூர்போ லக்ஷ்மி அப்போ இது எப்படிலாம் அர்த்தம் இருக்குது முதல்ல பூ பூர்பகாங்கிறது பூர்புவே நமஹா அப்படி எடுத்துக்கணும் அப்புறம் பூர்புவோ லக்ஷ்மி நமஹா அப்படி சொல்லலாம் இல்லாட்டி பூர்புவோ லக்ஷ்மிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆத்ம அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன பூ பூர்புவ பூர்போவோலட்சுமிஹி தான் எல்லாமே மூணு நாம ஆகும் பூர்போ லக்ஷ்மிஹிங்கிறதுக்கு மூணு அர்த்தம் சொல்லியிருக்கார் அந்த பூமி அந்தரீக்ஷத்துக்கு சோபையை கொடுக்குறவர் அப்படின்னு அர்த்தம் சோபையன்னா மகிமையை உண்டு பண்ணுபவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சுவீரஹா அப்படிங்கிற நாமாக்கு இப்போ அர்த்தம் பார்க்குறோம் சோபனா விவிதா ஈரா சுவீர சோபனம் விவிதம் ஈர்த்தே இவாரஹா சோபனா விவிதா ஈரா சுவீராங்கிறதுக்கு இதில் வந்து சு இருக்கு வீ இருக்கு ரா இருக்கு இந்த மூணு அக்ஷரத்தையும் வச்சுட்டு அர்த்தம் சொல்கிறார் சுவீரா சு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சோபனா சோபனான்னு சொன்னால் மங்களம்னு அர்த்தம் மங்களம் ஆனந்தம் நிறைவு பெருமை சிறப்பு அப்படிலாம் சொல்லணும் சிறப்பு வாய்ந்த விவிதாக ஈராக பலவிதமான மகிமை வாய்ந்த வழிகளை உடையவர் பலவிதமான நமஸ்காரம் பண்ணுறார் ஒருத்தர் பூஜை பண்ணுறார் பலவிதமான இதெல்லாம் பண்ணுறார் இல்லையா அழகிய பல வழிகளால் அடையப்படுபவர் அப்படின்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்கு சுவீரஹா நானூற்றி ஒன்று அறுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி ஐம்பத்தெட்டு இத்தனை நாமாக்கள்லேயும் இது இருக்குது கதையஹான்னா மார்க்கங்கள்னு அர்த்தம் ஈராகா இந்த ஈர ஈர சப்தத்திலேருந்து எடுத்துக்கிறார் ஆகா சு ஈர அப்போ சுவீரஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறது போது பலவிதமான சிறந்த அழகிய வழிகளை உடையவர் யார் பல்வேறு விதமான மார்க்கங்களால் அடையப்படுகிறாரோ அடையப்படுகிறாரோனா இந்த இடத்துல மன தூய்மை அதாவது கர்மயோகத்தினால மனசில் வந்து ராகத்வேஷங்கள்லாம் நீங்கிறது அப்புறம் தியானத்தினால வந்து நமக்கு ஏகாகிரதையும் விஷாலத்தையும் கிடைக்கிறது இதெல்லாமே பகவானுடைய ரூபம் அந்த அர்த்தத்தில் அப்போ நம்ம வேதாந்தம் படிக்கிறதுக்குள்ள தகுதிகள் ஞானத்தை அடையிறதுக்குள்ள தகுதிகளாகவே அவருக்கு நிறைய வழிகளாக இருக்கிறார் ஆக அழகிய பல வழிகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ கோவிலுக்கே போகணுன்னா ஸ்ரீரங்கத்துக்கே போகணுன்னா எத்தனை வாசல் இருக்குது எத்தனை வழிகள்னா இருக்குது ஒவ்வொரு வழிகள்லையும் உள்ளே போனால் அந்த கோபுரங்கள் அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் அந்த வழிகளே அவ்வளோ அழகாக இருக்குது போடுறாங்க யாரோ ஒரு ஒரு கண்ட்ரியோட ப்ரெசிடென்ட் இருக்கார் ஹெட் இருக்கார் அவர் ஆஃபீஸிலேருந்து வெளிவரதை இப்போ சமீபத்தில் எதிரியோ பார்த்தேன் அவர் வழியில் இந்தந்த ஒரு ஒரு ஒரு என்ன வழியெல்லாம் நிறைய வழி இருக்குமா ஏதோ ஒரு வழியே சூஸ் பண்ணி போவார் எல்லா வழிலையும் அழகாக வச்சுருப்பார் அதெல்லாம் சொல்கிறாங்களே ஒரு பங்களாவுக்கு நாலு பக்கம் இது நாலு பக்கம் கார் இருக்குது ஆள் இருக்காங்க இப்படிலாம் சொல்கிறோமே ஒரு லௌக்கீகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஹியூமனுக்கே இருக்கும்னு சொன்னால் சர்வேஸ்வரன் இப்போ இருக்கிற பூலோகம் வைகுண்டமெல்லாம் எடுத்துண்டா அதில் எத்தனை வழிகள் இருக்கும் ஒன்று ஒன்று எப்படி இப்படிலாம் இருக்கும் எல்லாம் வர்ணனைகள்லாம் இருக்கே சாஸ்திரத்துல அம்பாவோட மணித் தீப வர்ணனை இருக்குது ஆக பகவான் இருக்கிற வைகுண்ட வர்ணனை இருக்குது கைலாச வர்ணனை இருக்குது அந்த வர்ணனைகள்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கு அப்படி அங்கே போகிறத நம்ம தியானத்துலேயே பா நம்ம இமேஜின் பண்ணலாம் ஒரு ஒரு அரை ஒரு பிராகாரமும் பார்த்தா இன்னொரு ரத்ன பிராகாரம் ஒரு சாதார முதல்ல ஒரு ப்ராக்காரம் இருக்கும் அதுக்கப்புறம் சந்தன விரக்ஷப் பிராகாரம் அந்த ப்ராக்காரத்தில் போனால் சந்தன விரட்சங்களாக இருக்கும் அப்போ கதம்ப விரட்சங்களாக இருக்கும் அப்புறம் அவங்க பாரிஜாத்த விரக்ஷங்களாக இருக்கும் ஒரு ஒரு பிராகாரத்துலேயும் ஒரு ஒரு விரட்சம் அந்த விரக்ஷமே கதம்ப வாட்டிக்கா சந்தன வாட்டிக்கா இப்படிலாம் இமேஜின் பண்ணுறது போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகான மார்க்கங்கள் பகவானுடையதில் அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் திங்கிங் அப்புறம் நடுவில் ஒரு பெரிய விமானம் இருக்குது ரங்க விமானம் இருக்குது அந்த ரங்க விமானத்துக்கு கீழே சுவாமி வந்து சயனம் பண்ணிட்டுருக்கார் யோக நித்ர பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் மனசில் நினைக்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா இப்போ ஸ்ரீநகரத்துக்கே உள்ளே இத்தனை வழி இருக்குது இத்தனை வழியாக போகலான்னா இந்த சா லோக்கலில் இருக்கக்கூடிய லோக்கல்னு சொல்லக்கூடாதது சாதாரண பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய இதுக்கே இப்படி இருக்குதுன்னா உத்தமமான வைகுண்டம் எப்படியெல்லாம் இருக்கும் அஹ சுவீரஹா அப்படி ஒரு அர்த்தம் சோபனம் விவிதம் ஈர்த்தே இத்தி முதல்ல ஈராகதையாக இங்கே வந்து என்னதுன்னு விதவிதமாக பகவான் விளங்குகிறாராம் சிலத்தில் போனோம்னா நின்ற பெருமாள் அப்புறம் அமர்ந்த பெருமாள் அப்புறம் வந்து என்ன பள்ளிகொண்ட பெருமாள் இப்போ இந்த இந்த ஊரில் இருக்கே நாங்குநேரிங்கிற ஊரில் மூணு சுவாமி இருக்கார் நின்ற நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் இப்படியெல்லாம் கோலங்களில் காட்சி அளிக்கிறார் பகவான் வந்து விதவிதமாக ஸ்புரிக்கிறார் கண்ணாஸ் புரிக்கிறார் காதா ஸ்புரிக்கிறார் மூக்கா ஸ்புரிக்கிறார் நாக்காஸ் புரிக்கிறார் ஸ்பருஷமாக ஸ்புரிக்கிறார் எல்லாத்துலேயும் நாம் உணர்றதெல்லாம் எதுன்னா அனுபவிக்கிறதெல்லாம் ஈஸ்வரனைத்தான் நாராயணனைத்தான் எனது உண்ணும் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை அப்படிலாம் சொல்லுகிறார்கள் இல்லையா எல்லாத்துலேயுமே அந்த பகவானை உணர்றது அந்த அர்த்தம் சோபனம் விவிதம் ஈர்த்தே ஈர்த்தேன்னு சொன்னால் சுந்தர ஸ்புரணம் அப்படிங்கிற அழகான ஸ்பூர்த்தி எல்லாத்துலேயும் அவரை பார்க்கறது அந்த ஏகாந்த சேவை அவர் வாத்தியத்தோடு பார்க்கறது இப்படிலாம் நம்ம பூஜைகளில் வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கோ இல்லையோ அப்படி சுவீராய நமகா சுவீராய நமகான்னா பலவிதமான அழகான கத்திகளை உடையவர் வழிகளை மார்க்கங்களை உடையவர் பலவிதமான உணர்ச்சிகளின் வாயிலாக தன்னை வெளிப்படுத்தி கொள்பவர் பக்தா நாம்னு சேர்த்துக்கணும் பக்தர்களுக்கு பலவிதமாக இறைவனையே நினைக்கிறவர்களுக்கு எல்லாமே பிரபஞ்சமே ஈஸ்வரமயமாக காட்சி பக்தனுக்கு அதனால் பகவானுக்கு சுவீராய நமகா சோபனை விவித கதிகி சோபன விதா கதிஹி சோபனா விவிதா கதிகி அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் சோபனம் விவிதம் ஈர்த்தே இது வாசுவீரா அந்த ஈருங்கிறதுக்கு அர்த்தம் ரெண்டு தாத்து வச்சுன்னு அர்த்தம் சொல்கிறார் ஷர் சுபமான மார்க்கங்கள் அப்படின்னு சொல்ல சுபமான சுப சுபமார்க்கா சுபமார்க்கங்களை உடையவன் அப்படின்னு அடுத்து ருச்சிரே கல்யாணே அங்கதே அசயிதிச்சிராங்கதா பகவான் இந்த தோல்வளை அணிஞ்சுன்னு இருக்கார் அந்த தோல்வளை தோல்வளை அது ரொம்ப அழகாக இருக்குன்னு இது மூர்த்தி ரூபம் ஆஹ ருச்சிரே கல்யாணி ருச்சிரம்னா என்ன ரொம்ப மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அங்கதே அங்கத அங்கதே அங்கதம் அங்கதே அங்கதானி ஆஹ த்யோச்சனம் அங்கதம்னு சொன்னால் இந்த அங்கத்தில் தரிச்சிருக்கிற இந்த இதுக்கு பேர் அங்கதான்னு பேர் புஜம் புஜ புஜ பந்தகா இதெல்லாம் கட்டுறாங்க சும்மா பூ மாதிரிலாம் போட்டு இழுத்து கட்டிக்கிறாங்க கல்யாணத்துல எல்லாம் சும்மாவது நூல்லையாவது ஒரு அழகாக அலங்காரம் பண்ணி பண்ணிக்கிறாங்க ஆக இதெல்லாம் வந்து ஆபரணங்களாக ஜுவல்ஸ் அதெல்லாம் பண்ணி சுவாமிக்கு போடுறது அதனால் பார்க்குற போது ருச்சிராங்கதஹா சில இதில் நான் இப்போ பாம்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கையில் சுத்தி ருச்சிராங்கதஹா அப்படி பார்த்தா ஞாபகம் அப்போ இந்த கையில் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு பாம்பே சுத்தின்னு இருக்கிற மாதிரி ஆக தோல் ப தோல் இந்த ரெண்டு தோள்பட்டையிலையும் இந்த புஜம் அதாவது தோளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த பகுதியில் புஜம் அந்த புஜ புஜத்தில் நல்ல ஒரு ஆபரணத்தை அணிஞ்சின்னு இருக்கார் ருச்சிராங்கதா ருச்சிராங்கதான்னா ஸ்வர்ணத்தினால பண்ணப்பட்ட தங்கத்தினால பண்ணப்பட்ட தோல் வலைகளை உடையவர் ட்டி மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்ற தோல் வளைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஜன்தூன் ஜனையன் ஜனனா லியுட் விதோ பகுல கிரகணாத் கர்த்தரி லியூட் பிரத்ய பிரயோகவச்சனாதிவத் ஜனனோ ஜனஜன்மாதிஹி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறார் ஜனனகா ஜனநகான்னா தோற்றுவிப்பவர் ஜன்தூன் ஜனயன் அதனால் ஜனனகா அதுக்கான கிராமர் பாயிண்ட்டை சொல்கிறார் எப்படி ஜனநகான்னு சொல்கிறோம் ஜனகஹான்னு சொல்லலாம் ஜனநகாங்கிறது ஏன் இப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு கிராமர் பாயிண்ட்டு சொல்கிறார் லியூட் விதௌ பகுல கிரகணாத் ஆக பல பேரை தோற்றுவிக்கிறாராம் அந்த இதுக்கு இந்த ஜனயன் ஜனனா அந்த ந நகாரம் ஏன் இப்படி வந்ததுங்கிறதுக்கு சொல்கிறார் கிருத்யுல்யுடோ பகுலம் அப்படின்னு தமிழில் இரு ச வியாக்கரண சூத்திரத்தில் இருக்குது இப்போ மூணு மூணாவது அத்தியாயம் மூணாவது செக்ஷன் நூற்றி பதிமூணில் இருக்குது இந்த கோரக்பூர் புக்கில் போட்டிருக்கு ஜனனகன காரணா இத்தியர்த்த ஜகத் ஜெகத்காரணா எல்லாருக்கும் ஜீவர்களுக்கெல்லாம் ஷரீரத்தை உண்டு பண்ணி கொடுக்குறவர் தத்தத் கர்மானுசாரேணா ஜீவர்களுக்கெல்லாம் அவரவர்கள் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி ஷரீரத்தை கொடுக்குறவர் கர்மபல ரூபமாக தரக்கூடியவர் ஆகையினால் ஜனனகா அப்படின்னு பேர் அதனால் கர்த்தரி லியூட் பிரத்யம் பிரயோக வச்சனாதிபத்து அதை பற்றிலாம் வந்து இது முழுக்க முழுக்க தாயுமானவர் இதெல்லாம் வியாக்கரண விஷயம் அதனால் பிரயோக வஜனாதி வஜனாதிபத்து ஜனஹா அப்படின்னு ஏன் இந்த ஜனன சப்தம் வந்து கிரம கிரமாட்டிக்கலாக இருக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறார் எப்படி ஜனன சப்தம் ஜனனி சொல்லலாம் ஜனநகான்னு ஒரு பதம் கிடையாது ஜனகஹாங்கிற பதம்தான் இருக்குது ஆனால் ஜனநகான்னு ஏன் போட்டது ஜனநாயனமஹா அப்படிங்கிற போது அது கிரமாட்டிக்கலாக அதை எப்படி அதை நியாயப்படுத்துறதுங்கிறதுக்காக ஆச்சாரியர் அந்த லியூட் விதவ் அப்படின்னு கர்த்தரி லுட்பிரத்தயம் போட்டு பிரகோ பிரயோக வச்சனங்கிற அர்த்தத்தை சொல்லியிருக்கார் அது வியாக்கரணம் தெரிஞ்சால் தான் இதை புரிஞ்சுக்கலாம் அந்த ந இந்த ஜன்னுங்கிற தாத்துவில் எப்படி இந்த நகாவை சேர்க்குறது ஜன நக ஜன்னு ஆ அப்போ ஜன அப்புறம் நகா அந்த நகாங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு வியாக்கரண விஷயத்தை சொல்லி அதை நியாயப்படுத்தி சொல்கிறார் அவ்வளோதான் அடுத்தது ஜனனோ ஜனஜன்மாதி ஜனசனிமன்மவதிமூலகாரணமிதி ஜனஜன்மாதி ஜனஜன்மாதி ஜனங்களுடைய ஜென்மத்துக்கு மூல காரணம் உயிர்களுடைய பிறப்பிற்கு மூல காரணம் கொஞ்சம் இதில் நுணுக்கம் இருக்குது ஆக ஜனசிய ஜனசேன்னா என்ன அர்த்தம் தோன்றியிருக்கக்கூடிய ஜனசியங்கிறதுக்கு ஜெனிமத்தாகங்கிறார் ஜனசிய பிறப்பை உடைய உடைய ஜென்ம இந்த இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சரீரம் வந்து போயிட்டே இருக்கு இல்லையா ஆனால் ஜன்ம ஜன்மனர்த்தம் உத்வ தோற்றம் திய ஆதிமூலகாரணம் எஸ் ஜன எஸ் எஸ் ஜன்மவியூல காரணம் யாரிடமிருந்து எடுத்துக்கணும் எஸ்மாத்துங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும் எஸ்மாத் ஜனிமதா உத்பவதி தஸ் ஆதிமூல காரணம் சக ஆதிமூல காரணம் யாரிடமிருந்து பிறப்பானது ஏற்படுகிறதோ அவர் அந்த பிறப்புக்கு மூல காரணமாக இருக்கிறார் இப்போ மூல காரணம்னா இடைப்பட்ட காரணம்னு ஒன்று இருக்கே இன்பிட்வீன் காரணம் மூல காரணம்ங்கிறபோது அத்வைத சித்தாந்தப்படி விவரத்த காரணம் ஆக இந்த ஜீவர்களுக்கும் சரி சம் ஜீவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஷரீரங்களும் சரி ஜீவர்களுக்கும் மூல காரணம் விவர்த்த காரணம் அதாவது பிரம்மன்ட்ட இருந்து தான் மாயாசக்தி ஜீவர்களையும் ஈஸ்வரனையும் உலகத்தையும் சம்சாரத்தையும் இந்த சரீரங்களையும் எல்லாம் உண்டு பண்ணுறது ஆகையினால இந்த ஜீவேஸ்வர ஜெகத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறது ஜீவ ஈஸ்வர ஜெகத் நல்லா கவனிக்கணும் ஜீவேஸ்வர ஜெகத்துக்கு ஆதா அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு அர்த்தம் ஆக ஜனஜன்ம ஆதி ஜனங்களுடைய ஜன்மத்துக்கு மூல காரணமாக இருக்கிறவர் ஜீவர்களுடைய சரீரங்களுக்கெல்லாம் மூல காரணம் ஜீவர்களுக்கும் மூல காரணம் சொல்லலாம் ஜீவர்கள் பிரம்மத்திலேருந்து படைக்கப்படலை ஆனால் மாயினால் வெளிப்படுகிறார் ஆக ஜீவக அநாதிகி இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் ஆக இந்த உயிர்களாகிய நமக்கு உடல்களை எல்லாம் உண்டு மூல காரணம் சொல்கிற போது உயிர்களே மூல காரணத்தை சார்ந்து தான் வெளிப்படுகின்றன கற்பிக்கப்படுகின்றன அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே புரிஞ்சுக்கணும் ஆஹா ஜன ஜன்ம ஆதி ஜனன்னு சொன்னால் ஜீவானாம் ஜனானாம் ஜனசிய போட்டிருக்கார் பிறப்பை உடைய ஜனி மதாங்கிற ராஜாரியர் ஜனி மதான்னால் பிறப்பை உடைய பிறப்பை உடையவர்களுக்கு பிறப்பை கொடுக்கிறார் பிறப்பை உடைய உயிர்களுக்கு உடலை அவர்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்ப நாயாகவோ பூனையாகவோ கழுதையாகவோ மனிதனாகவோ மனிதன்லின் தாரதமியம் இருக்கே நல்ல பண்பட்ட சூழ்நிலையிலோ பண்படாத சூழ்நிலையிலோ எங்கேயோ கொடுக்குற ஆக என்னால் மூலக்காரணம் ஜனஜன்ம ஆதி அடுத்தது பயஹேத்துவத் பீமாக பீமாதய அபாதானே இப்ப மகத்யம் வஜ்முத்தியதம் இது ஸ்ரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் கொஞ்சம் நாம முன்னால் பார்த்தோம் இதுக்கு முதல் ஸ்லோகமே அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் பயாபா இதுக்கு முதல் ஸ்லோகம் நூற்றி பதிமூணாம் ஸ்லோகம் அனந்தரூப்போ அந்தஸ்ரீர் ஜிதமன்யுர் பயாபகா சத்துரஸ்ரோ கபீராத்மா விதிஷோ வியாதிஷோ திஷ இங்கே வந்து பீம பராக்கிரமாக அப்படின்றருக்கு असुरादीनां பீமாக அசுராதீனே பராக்கிரமாக அ அவதாரீமரா பீமாக பராக்கமாக நத்தைத்தை பிறரெ காட்டிலும் மேலோங்குபவர் பரான் ஆகிரமத்து பராக்கமாக பிறரெ ஆக்கிரமிக்கிறார் ஆக்கிரமிக்கிறார் நடத்துனா டாமினேட் பண்ணுறார் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கீழே வைக்கிறார் கட்டுப்படுத்துகிறார் அது எப்படியாக கட்டுப்படுத்துகிறார்னா ச அன்பாலேயும் கட்டுப்படுத்தலாம் அச்சூட் அச்சமூட்டியும் கட்டுப்படுத்தலாம் ஒழுங்காக இல்லாதவனே அச்சமூட்டி தான் கட்டுப்படுத்தணும் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிறவன ப அன்பாலேயே கட்டுப்படுத்தலாம் ஆக அன்பாவில் கட்டுப்படுத்துதல் அச்சமூட்டி கட்டுப்படுத்துதல் என்று கட்டுப்படுத்துதல் இருவகைப்படும் அப்படின்னு சொல்லணும் எங்கே சாமதானம் இதெல்லாம் பண்ணி பண்ணுறது பேதம் தண்டம் இதெல்லாம் கொஞ்சம் அச்சமூட்டி தான் பண்ணணும் சரி வரல தர்மத்துக்கு கட்டுப்படலைன்னா கட்டுப்பட வைக்கணும் வழிக்கு ஒரு நோய் நோய் இருக்கிறவன் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னால் அவன்கிட்ட அன்பாக சொல்லி அவனை சரி பண்ணலாம் இல்லை அவனுடைய வாழ்க்கைக்காக தானே இல்லை சரியாக கேட்க மாட்டேன்னா தண்டனை கொடுத்து அவனை கட்டு அதாவது கொஞ்சம் அவனை இன்னும் கட்டுப்படுத்தி நீ இது பண்ணால் தான் அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கொஞ்சம் மிரட்டுறது அவனுடைய நன்மைக்காக ஒருத்தன் நோயில் அதிகமாக வாடுறான் அப்படின்னு சொன்னால் அவனை கட்டுப்பாட்டுக்கு வந்தால் தான் அந்த நோய் சரியாகும் அந்த நோய் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அந்த நோய் சரியாகாதுன்னு சொன்னால் அவனை கட்டுப்பாடை வந்து அன்பால் கட்டுப்படுத்தி பார்க்கலாம் அன்பு அன்புக்கு அவன் கட்டுப்படலன்னு சொன்னால் கொஞ்சம் அச்சமூட்டி கட்டுப்படுத்தணும் அவனுடைய நன்மைக்காக அதனால் இங்கே சொல்கிறார் பய ஹேத்துத்வாத் பீமஹா பயத்துக்கு காரணமாக இருப்பதால் பீமஹா பீமாதயா அபாதானே அபாதானம்னா பஞ்சமி ஆகையில் அபாதானே விபக்தி விஷயத்தை சொல்கிறார் ஆகையில் த பீம சப்தம் வந்ததுன்னாலே அபாதானத்திலேருந்து எடுத்துக்கணுங்கிறார் ஏதாவது ஒரு ஹேத்து இருக்கணும் பீமஹா அப்படின்னா அவன் ஹேத்துவாக இருக்கான் பயஹேத்துவாத் பீமஹா அது எப்படி நீங்கள் பீமசப்தத்துக்கு வந்து பயஹே துவாத்துன்னு சொல்லுகிறீர்கள்னா பீமாதயா அந்த சப்தங்களெல்லாம் அபாதானத்தில் போடணும்னு சொல்லி பாணினி சொல்லியிருக்கார் சூத்திரத்தில் அதனால் அஞ்சாவது விபக்தியில் இதை போட்டுக்கணும்னு சொல்கிறார் அதாவது அஞ்சாவது விபக்தினா இருந்து காட்டிலும்னு அர்த்தம் ஈஸ்வராத்து ஈஸ்வராத்து ி ஈஸ்வரமிடமிருந்து அச்சப்படுகிறான் तस्मात, ஈஸ்வரா பீம இத்தியுச்சதே ஆஹ் பயஹேத்துவாத் பயத்துக்கு காரணமாக இருப்பதால் கடவுள் பீமனாக இருக்கிறார் இது நிபாத்தனாத் என்று அந்த வாக்கியம் உண்டாகியிருக்கு நிபாத்தனம்னு சொன்னால் அந்த அந்த வாக்கியம் வந்து அப்படித்தான் காயின் பண்ணப்பட்டிருக்கு இந்த பீம சப்தம் வந்து பஞ்சமிபக்தியோட சம்பந்தப்படணும்னு பாணினி அதை உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படி எடுத்துக்கிறோங்கிறார் மகத் பயம் வஜ்ரமுத்தியதம் எப்போவுமே அந்த இந்த லா அண்ட் ஆர்டர் இருக்கே அது பொறுமையாக இருக்கும் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் பேசாமல் பார்த்துட்டு இருக்கும் ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஒரு அடிக்கும் அப்புறம் எதுனாலே ஒய் ஐனா நீ பண்ணினது முன்னால் பண்ணி உனக்கு மருந்து போச்சு நீ முன்னால் பண்ண பாவம் உனக்கு மறந்து போயிடுத்து அதோடய தண்டனை அனுபவிக்கிற போது ஏன்னு நீ கேட்குற இன்றைக்கி பண்ணுற புண்ணியத்துக்கு என்றைக்காக வருன்னா உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் அதனால் நீ வந்து நடந்த ப துக்கத்தை பற்றி கவலைப்படாமல் கஷ்டத்தை பற்றி நினைக்காமல் சுகத்துக்கான வேலையை பண்ணிகிட்டே இரு பின்னால் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை பண்ணு இப்போ இருக்கிற கஷ்டத்தை பற்றி சொல்லி புலம்பாத பின்னால் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணின்று அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா பகவான் தப்பு பண்ணினால் இப்போவும் தப்பு பண்ணால் சரி பின்னால் தண்டனை கொடுப்பார் எப்போது பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை கொடுக்குறார் இப்போ பண்ணுற தப்புக்கு பின்னால் தண்டனை கொடுப்பார் எப்போ பண்ண நல்லத்துக்கும் இப்போ சுகத்தை அனுபவிக்கிறோம் இப்போ பண்ணுற நல்லத்துக்கும் பின்னால் சுகம் அனுபவிப்போம் இது ஒரு காமன் சென்ஸுக்கே புரியும் புரியணும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் புரியாததுனால இது எப்படி காரியம் பண்ணிட்டுருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது புரியாததுனால எனக்கு ஏன் எனக்கு ஏன் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கும் நமக்கு மாத்தமில்லை உலகம் முழுக்க எல்லாேருக்கும் இப்படி தான் இருக்குது ஏதோ ஒரு வகையில் இருக்குது அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நல்ல காரியத்தை பண்ணிகிட்டே போனோம்னா அது மாத்தமில்லை நமக்கு ஞானம் கிடச்சி மோக்ஷமே சித்திக்கும் அதுக்கப்புறம் ஜென் இந்த புண்ணியத்தை எல்லோரும் மற்றவங்க அனுபவிச்சுட்டு போட்டுமே அப்படி அந்த ஒரு மனசை சம்பாதிக்கும் அதனால் பகவான் என்ன பண்ணுறாருன்னா தப்பு பண்ணினேன் சின்ன வயசுலேயே குழந்தைக்கெலாம் சொல்கிறோம் இல்லையா பண்ணினே உமாச்சி கண்ணை குத்துணா சுவாமி கண்ணை குத்திடுவார் அந்த ஒரு என்ன அது ஒரு நியாயமான பயம் இருக்கணுங்கிறதுக்காக அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அதெல்லாம் இப்படிலாம் சொல்லித்தான் குழந்தைகளுக்கு சைல்டுஹுட் ப்ராப்ளம் வந்து அதெல்லாம் கிடையாது இப்போ மாத்திரம் என்ன வாழ்கிறது சைல்டுஹுட் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் பண்ணி பாருங்கோ அப்பவும் வரும் ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்து பாருங்கோ அப்பவும் அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த மாதிரி சேர்க்கை கிடைச்சா போகும் இந்த மைண்ட் அப்படி தான் போ அதனால் கண்டிக்க வேண்டிய காலத்தில் கண்டிக்கத்தான் வணும் அன்பாக கண்டித்து சொல்லி அதெல்லாம் சொல்லத்தான் வணும் அதுக்கு ஏதோ என்ன சொல்ல அடியாத மாடு படியாது அப்படின்லாம் அவன் சொல்லியிருக்காங்களே ஆ மகத் பயம் வஜ்ரமுத்தியதம் கையில் எப்போ பார்த்தாலும் வஜ்ராயத்தை வச்சுட்டு இருக்காராம் தலைவர் அப்போ வந்து இப்போ இன்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டுக்காவது கொஞ்சம் பயம் இருக்கணும் இல்லையா இருந்தால் தானே எல்லாம் ஐ ஐ கேர் அபவுட் எ ஹெட்டு அப்படின்னு நினச்சான்ண்ணா பொறுமையாக இருப்பார் என்றைக்கா அவட்டுவர் அது மாதிரி தான் எல்லா வீட்லேயே கூட குழந்தைகளை கொஞ்சம் விட்டு பார்ப்பாங்க அப்புறம் சரி வரலேன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் பகவானும் வந்து ட்ரீட் பண்ணுவார் சிலதெல்லாம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் துன்ப புடத்திலிட்டு தூயவன் ஆக்குவார் அந்த நம்பிக்கை வேணும் அவருக்கு நம்மளை கஷ்டப்படுத்தி அவருக்கு என்ன ஆகிறது நம்மளை அச்சுறுத்தி என்ன பண்ண போகிறார் அவர் பூர்ணமானவர் நமக்கு நன்மை செய்வதற்காக நம்மை அச்சுறுத்துகிறார் பக்குவப்படுத்துறதுக்காக அஹ பயஹேத்துவாத் பீமாக பீமாதய அபாதானே இது நிபாத்தனாத்து மகத் பயம் வஜ்ரமுத்தியதம் இது ஸ்ருத்தே ஸ்ருதிப்பிரமாணத்தையும் காட்டுறார் வியாக்கியான ஏன் இந்த பஞ்சமி பக்தி எடுத்துண்டேங்கிறதுக்கு வியா வியாக்கரணத்தை சொல்கிறார் அப்புறம் ஸ்ருதிப்பிரமாணத்தையும் காட்டுறார் பகவான் பயஹேத்துவாக இருக்கிறார் அப்படின்னு அஜானிக்கு பயஹேத்துவாக இருக்கார் ஞானிக்கு அபயஸ்வரூபமாக இருக்கார் அதையும் புரிஞ்சுக்கணும் அசுராதீனாம் பயஹேது இந்த அதர்மமாக சுகம் அனுபவிக்கிறவனுக்கெல்லாம் பின்னால் வச்சுருக்கார் போகே ரோக பயம் அவனுக்கெல்லாம் பராக்கிரம அவதாரேஷு அவதார் ரொம்ப இது பண்ணி ரொம்ப அக்கிரமம் பண்ணி ஜனங்களையெல்லாம் இது ஹிம்ச பண்ணுறவனே அவதாரம் பண்ணி பகவான் நாசம் பண்ணுறார் அந்த கம்சன் வந்து கிருஷ்ணன் நினச்சி நினச்சே பாதி செத்து போயிட்டான் நான் இது சொன்னால் கம்சன் வந்து அந்த பராசக்தி வந்து சொன்னால் அவன் பிறந்தாச்சு அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது அவனால் நீ போத்தான் போகிறேன்னா இந்த எட்டாவது அவதாரம் பண்ணுது அப்போ கம்சனுக்கு உள்ளு அந்த பயம் அதிகமாகவே இருக்குது தேவகி கல்யாணம் கொடுத்து அன்னைக்கே ஆரம்பிச்சுடுத்து அந்த பயம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான் அந்த பயத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் பகவான் மல்லி யுத்தத்தில் அவனை கொன்றார் க சம்சார வைரிணே நம கம்சாரயே நம முஷ்டிகாசுர சானூர மல்லயுத்த விசாரதாய நம கிருஷ்ணர் ராம அதே மாதிரி எப்பவுமே ராவணனும் ராமனையே நினச்சி நினச்சி தான் இது பண்ணான் பீம பராக்கிரம பகவானுடைய பராக்கிரமம் அச்சுறுத்தும் பராக்கிரமம் ஆற்றல் டாமினேட்டிங் பவர் அதெல்லாம் அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் புகரஊகவோ प्राणदः ஊர்வத் अधाता, पुष्पहासः, ஆதார அது புஷ்ப प्राणदः, பிரணத பிரணவ நாலஞ்சு ஒம்பது நாமாக்கல் நூற்றி ஐம்பதுல ஆரம்பித்து நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு பிருத்திவியாதீனாம் பஞ்சபூதானாம் ஆதாராணாம் ஆதாரத்வாத்து ஆதார நிலையா எப்படி புவஹா பூகு அர்த்தம் சொன்னாரோ அப்படி தான் சொல்கிறார் பிருத்திவியாதீனாம் பஞ்சபூதானாம் ஆதாராணாம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க பஞ்சபூதங்களை சார்ந்துதான் இருக்குது பாஞ்ச பௌத்திகமிதம் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்ச பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமானவருங்கிறார் ஆதாராணாம் பஞ்சபூதானாம் ஆதாரத்துவாத்து ஆதார நிலைய நிலையகான்னு சொன்னாலும் ஆதாரம் ஆதாரம்னாலும் இது ஆதார் நிலையாகனால் கேட்டுக்கிறது மாதிரி இருக்குது ஆகையினால ஆதாரானாம் நிலையகா ஆதார் நிலையா ஆதாரானாம் ஆதாரா அங்கேயும் சொன்னார் பூமி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுக்கும் ஆதாரமாக அவர் இருக்கார் புவோர் புவகான் அதே மாதிரி இங்கே ஆதாரானாம் நிலையா வாழ்க்கை எல்லாத்துக்கும் எது ஆதாரம்னால் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களுக்கு எது ஆதாரம்னால் இந்த சைத்தனாத்மக்கிதனந்த மாயாசித்தன அப்புறம் மாயாரமாவா அடுத்தது ஸாத்மன आधाता इति इति समासांत ஸ்துத்தயாரசமே சர்வா தயதி பிபத்தீவா वाधाता धाता தாத்தேட் பானே இது தாத்து மறுபடியும் வியாக்கரணங்கள்லாம் சொல்கிறார் கொஞ்சம் ஸ்வாத்மன அன்ய தாத்தா நாஸ்தி அது இவர் ஆதாராணம் நிலைய பரன் தூ அ இவரை தாங்குகிறவர் யாரும் இல்லை அத்த பரதரம் நானியத்து கிச்சிதஸ்தி தனஞ்சய அப்படின்னு பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மயி ச ஏழாவது அத்தியாயத்தில் இருக்குது மயிசர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணா இவ அதுக்கு வியாக்கண விஷயம் சொல்ற நுத்தச்ச இது சமாசாந்தவிதி அனித்ய பரிபாஷேந்து சேகரே அப்படின்னு இன்னொரு புஸ்தம் ஆச்சார காலத்திலேயே பரிபாஷாந்து சேகரங்கிறது இருந்திருக்கு விதி அநீத்யா இது கப்பிரத்ய அபாவா திருத்த திருதா திருதி அப்படிங்கிறத வச்சுன்னு சொல்கிறார் அதாவது விஷ்ணு சகசிரநாமத்தில் ஆதிசங்கரின் வியாக்கரண விஷயங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போடலாம் ஏற்கனவே பிரம்மசூத்திரத்தில் ஆச்சாரியருடைய வியாக்கரண விஷயங்கள் இருக்குது புஸ்தகம் போட்டிருக்கு நான் கூட ஒரு பண்டிதர்கிட்ட சொன்னேன் இதை போடுங்கோன்னு சொல்லி சொன்னேன் பார்ப்போம் ஆக அதை வச்சுன்னு ஆச்சாரிய காலத்தில் இருந்த வியாக்கரண திருஷ்டியும் பார்க்க முடியும் ஆக விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் நரேஸ்வரர் ஹோல் பாஷியங்கள் முழுவதும் ஆதிசங்கரர் எல்லா பாஷ்யங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் வந்து வியாக்கரணங்களை வியாக்கரண விஷயங்களை சொல்லியிருக்காலோ அதுவே ஒரு பெரிய டிஸ்கஷன் யாராவது போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம் நமக்கு தெரியல அஹ ந திருத்தி சமாசாந்த விதி அனித் ஏன்னா அந்த அதாத்தான்னு இருக்கு அதுக்காக சொல்கிறார் ஆதார நிலையோ தாத்தா அங்கே வந்து தாத்தான்னு எடுத்துக்கணுமா அதாத்தான்னு எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் கப்ரத்தே அபாவா சம்ஹார சமயே சர்வ அடுத்தது கப்ரத்தே அபாவாக சம்ஹஹார சமயே சர்வாக பிரஜாக தயத்தி பிபதி வா தாத்தா சம்ஹார சமயத்தில் எல்லாத்தையும் பருகுகிறார் அப்படி ஒன்று இருக்கு புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுது சம்ஹார சமயத்தில் அப்படியே அத்தனையும் குடிச்சுடுவாராம் அதனால் தயதி தயத்திங்கிறதுக்கு பானே தி தாத்து தாத்து பாடத்தையும் சொல்லிவிடுறார் ஆஹா பிபதி திவா தாத்தா ஆஹா தாத்தாங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் அதாத்தாங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் முதல்ல அதாத்தாங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறார் பிறகு தாத்தாங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறார் சம்ஹார சமையே சர்வம் பிபதி அப்பவும் அந்த அர்த்தம்தான் வருது அவர் எல்லாம் மூல காரணம் அவர்தான் அவரைத்தாங்கிறவர் யாரும் கிடையாது எல்லாத்தையும் மாயையும் ஒழுங்கி விடுறார் அப்படித்தானே தியானம் பண்ணுறோம் தூங்குறபோது என்ன தியானம் பண்ணுறோம் சிருஷ்டி பண்ணுறபோது மாயிலிருந்து தான் சிருஷ்டியை தொடங்குகிறோம் முடிக்கிறபோது என்ன பண்ணுறோம் பிரம்ம இவர் சொன்ன மாதிரி யமதர்மராஜா சொன்ன மாதிரி காலத்தை வச்சு படைப்பார் கடைசியே காலத்தையும் சேர்த்து முழுஞ்சிடுவார்னா ஊறுகாய் முழுங்கிற மாதிரி மிருத்தூர் யஸ்யோபசேச்சனம் எஸ்ய பிரம்மஜக் கஷத்திர்ச உபேபவத்தை ஓதனஹா இந்த சமஸ்தமஸ்திரபஞ்சமும் அவருக்கு அது பிரம்மக்ஷத்திரம் உபலக்ஷணம் ஆகினாலும் இந்த சமஸ்திரபஞ்சமும் யாருக்கு ஆகாரமோ யாருக்கு காலம் வந்து சட்னிக்கு சமமானதோ எஸ் பிரம்மச்சிர்ச உபேபவத்தை ஓதன மிருத்தியு எஸ்ய உபசேச்சனம் யாருக்கு வந்து யமதர்மராஜ யமதர்மராஜ கால கால காலத்தை வைத்துக்கொண்டே படிக்கிற அப்புறம் காலத்தை வச்சே முழ்கிடுறார் ச இத்தாவேத எத்திர சா ச அந்த மந்திரம் மிருத்யுத யத்தாவேத கயத்ர சகா அதனுடைய அர்த்தம் என்னென்னா அப்ப அவரை யார் தான் உணர முடியும் நம்மை போன்றவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் பெர் யம தர்மராஜா நச்சிகேத ஆகா அதாத்தா அர்த்தம் அதாத்தா அப்படிங்கிறதும் அப்புறம் தாத்தாங்கிற அர்த்தமும் எடுத்துகிட்டு இருக்கார் சாதாரண தாத்தான்னா தாங்கிறவர்னு அர்த்தம் இங்கே தாத்தானா தன் தாங்குகின்றவரை தாங்குகின்றவர் ஒருவரும் இல்லை அப்புறம் வந்து தாத்தானா என்ன அர்த்தம்னா அனைத்தையும் பருகுபவர் பிரளய காலத்தில் அனைத்தையும் பருகி விடுபவர் சினிமாலையெல்லாம் காட்டுவான் பிரளய காலத்தை வர்ணிக்கிற போது சுவாமியோட வாயை கா வாயை இருக்கிற மாதிரி அத்தனை வாய்ப்புள்ள போகிற மாதிரி காட்டுவான் அதுதான் கலியுகம் முடிய போகிறது யுகம் முடிகிற போது என்னாருதுன்னா எல்லாரும் வாயை திறந்துருக்கார் பெரிய கொரோனா ஆனால் திறக்கிறது ஒன்று ஒன்றா போயிகிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டலே போகிறது டாக்டரே போகிறார் உள்ள எல்லோரும் போயின்ட்டுருக்காங்க மருந்து தடுப்பூசி அத்தனையும் உள்ளே போயின்ட்டுருக்கு அடுத்தது புஷ்பஹாசகா என்ன முகமலர்ச்சி புஷ்பஹாசகன்னா பூ பூ போன்று சிரிப்பவர் அப்படின்னு அர்த்தம் பார்ப்போம் முக்குலாத்மனா ஸ்திதான புஷ்பாணா ஹாசவத் பிரபஞ்சரூபேண விக்காசாஸ்ய்பாச அதாவது மொக்கா இருக்கிறதெல்லாம் விரியிறது மொக்க மொக்கா இருக்கிற பூவெலாம் இருக்குது செம்பருத்தி பூ மொக்கா இருக்குது நந்தியாவீட்டை பூ மொக்கா இருக்குது எல்லா பூவும் அங்கங்கே மொக்கா இருக்குது தாமரைப்பூவும் மொக்கா இருக்குது இந்த மொக்கா இருக்கிறதெல்லாம் விரியிறதே முக்குலாத்மனா ஸ்திதானாம் புஷ்பானாம் முக்குலம்னால் மொக்கு இதுலேருந்தால் முக்குலத்துலேருந்தால் மொக்கு வந்திருக்கு ஆனால் முக்குலாத்மனா ஸ்திதானாம் புஷ்பானாம் ஹாசவத்து விரிவதை போல அதே மாதிரி பகவானுடைய பகவானுடைய மலர் போன்ற சிரிப்பு மலர்ந்த புன்னகை மலர்ச்சி எல்லாம் சொல்கிறோம் முடியாது முகமலர்ச்சி ஆகா புஷ்பஹாசகா அது எப்படி புஷ்பஹாசகனா இந்த பிரபஞ்சமே பகவானுடைய சிரிப்புன்னா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணாவர்கே ஷரண் அவர் சொல்கிறார் பிரபஞ்ச ரூபேண விகாசகா புஷ்பகாசா சங்கராச்சாரர் எவ்வளோ நல்ல எப்படிப்பட்ட ஒரு மனசு இருந்தால் அது சொல்லுவார் புஷ்பகாசானா பிரபஞ்ச ரூபேண விகாசா விகா விகாசா இல்லாட்டி பெருமாளுடைய முகத்தில் பார்த்தையா சிரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படி சொல்லலை பெருமாளுடைய வந்து அலங்காரம் பண்ணியிருக்கு மன்னார் ராஜகோபால சுவாமி முகத்தை பாரு அந்த புல்லாக்கை பாரு எல்லாம் சொல்கிறோமே அந்த விக்கிரகத்தை எப்படி தான் பண்ணானோ இந்த சில்பி சுவாத்மாராமம் முதித்தவதனம் தக்ஷணாமூர்த்தியோட முகத்தை பாருங்க பார்த்துட்டே இருக்கலாம் போட்டிருக்கோம் அங்கே போய் வெங்கடாச்சிரபதி பக்கத்தில் உட்காந்துரு முகத்தை பாருங்கள் தேன் ஒழுகிற மாதிரி இருக்குங்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கும் அப்படியே அந்த வெங்கடாச்சிரபதி முகம் முன்னாடி போய் உட்காந்துட்ட உடனே வெங்கடாச்சிரபதியை பார்த்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கும் ஒரு ஒருத்தரையும் போகிறதே அப்படியே பார்த்துட்டே இருந்தால் எல்லாேருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் அந்த பக்தர்களுடைய பக்குவத்துக்கேற்ப சுவாமி தெரிகிறார் அவ்வளோ விசேஷமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அப்படியே இந்த முகத்தை மாத்திரம் பார்த்தா வியாழக்கிழமை நாமத்தோட அளவை குறைப்பா வியாழக்கம் வியாழக்கிழமை இந்த நாமத்தோட சைஸ் இருக்கு அது இது வரைக்கும் இருக்கும் அன்னைக்கு வந்து நாமத்தோட அளவை குறைச்சிடுவோம் வெள்ளிக்கிழமை அபிஷேகத்துக்கு தயாராகணும் அதுக்காக வேண்டி இந்த நாமத்தை குறைச்ச அது ஒரு விசேஷம் அது நாமத்தை குறைச்சி பார்த்தவளோ எல்லோரும் அப்படின்னு கேட்பாள் பெருமாளை நான் அனுபவித்தவளா பாருங்க எப்படி இருக்கார் ஆனால் ஆதிசங்கரை சொல்கிறார் மலையெல்லாம் பெருமாளுடைய சிரிப்பு மலைகளெல்லாம் பெருமாளுடைய சிரிப்பு மழையும் பெருமாளுடைய சிரிப்பு தான் ஆகையினால் என்ன இந்த பூமியெல்லாம் பெருமாளோட சிரிப்பு தான் எல்லாம் பெருமாளுடைய முகம்தான் பெருமாளுடைய சிரிப்பே மலர்ந்த புன்னகையே புன்னகைன்னு சொல்ல மலர்ந்த நகையே மலர்ந்த நகையே இப்பிரபஞ்சம் அப்படின்னா அந்த மனசு எப்படி இருக்கும் ஆதிசங்கரோட மனசு எப்படி இருக்கும் பாடியிருப்பாங்க எல்லாரும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாரும் பாடியிருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆக ஏக்கரூபத்தில் வந்து ஒரு விக்கிரகத்தில் இருந்து இதுலேயே வரப்போகிறது இந்த கேனோபனிஷத்து ஆத்ம வித்தியாவில் வரப்போகிறது விஷ்ணு மூர்த்திங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார் ந இதம் அப்படின்னு சொல்ல நேதம் எதிதம் உபாசத்தை நீ இந்த ஆப்ஜெக்டிவ் பண்ணி ஒன்னே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கப்பார் அது இல்லை ஹோல் பிரபஞ்சத்தை பகவானாக பாரு எத்தனை இந்த இந்த கிருஷ்ணனுக்கே நீ ட்ரெஸ்ஸு பண்ணி போட்டு போட்டு அதையே பார்த்து அதை இங்கே வச்சு அங்கே வச்சு இதையே பண்ணிட்டுருப்பேன் நீ இந்த பக்தியை பாராட்டுறோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தையே நீ என்றைக்கு பார்க்க போகிற பகவான விஸ்வரூப தரிசனம் எப்போ பண்ண போகிற ஏக்கரூபத்திலே இப்படி மயங்கி போட்டியே போயிடுறியே அதனால்தான் கிருஷ்ணர் சொன்னார் கீதையில் அவ்க்தம் வக்தி மாப்பம் மன்னியே மாம் அபுத்தய பரம்பம் அஜானந்த இன்னொன்று இருக்குது இந்த கடைசியில் பகவத்கீதையில் ப கடைசியில் சொல்லுவார் பதினெட்டாம் அத்தியாயத்தில் இன்னொரு கீதையில் இருக்குது ஏகத்வேன பிருத்தேன பகுதா விஸ்வத்தோமுகம் இது வந்து ஒம்பது அத்தியாயத்தில் வருது ஏகத்துவேன ப்ரித் ப்ரத்துவேன பகுதா விஸ்வத்தோமுகம் அங்கே வந்து ஒரு ஞானத்தை பற்றி சொல்லுவார் அத்வைத ஜானம் விஸ்வரூபானம் அப்புறம் இது மூணு சொல்லுவார் ஞானத்தில் பதினெட்டாம் அத்தியாயத்தில் இருக்குது சொல்கிறேன் முக்கியமான ஸ்லோகம் எனக்கு என்ன இந்த பிரபஞ்ச ரூபேண விகாசகான்னு ஆச்சாரியார் சொல்கிறது தான் விசேஷம் பிரபஞ்ச ரூபேண அதுதான் சர்வபூத இருபதாவது ஸ்லோகம் பதினெட்டாம் அத்தியாயம் சுவூத்தனை அவியீட்சே அவிபக் விபத்துஷ்ஞானம் விக்கம் பித்தானம் அதாவது பகவன் அதுவைத்தூப்பமா தெரிஞ்சுக்கிறம் சரிஞான பிளக் யானம் நானா ப்ரக்விஷு தஜ்ஞானம் விஜசம் இது பேதாஞானம் அபேதஞானம் ச பேதாபேத ஜானம் ராஜசம் ஜானம் எத்து கிருத்ஷ்ணவது ஏக்கஸ்மின் காரியே சக்தம் ஒரே ஒரு ஃபார்மில் பிடிச்சனுட்டான் சத்தம் அகைத்துக்கம் அது ஒன்றும் ஹேத்துவே கிடையாது என்னமோ காரணம் ஒரு லாஜிக்கலாக இருக்காது இல்லை அதாவது லாஜிக்கலாக வெறும் வெறும் மூடத்தனமான இமோஷன் அதையும் பாராட்டுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஞானபூர்வகமாக இருக்காது ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு என்னமோ தெரியல எனக்கு இந்த முருகன் பெயரில் எனக்கு அதுவும் பழனி முருகனை தவிர எந்த முருகனும் பிடிக்காது அப்படின்னா அப்படிலாம் ஆள் இருக்கு நான் பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கான் அதே மாதிரி கிருஷ்ணனை ராதாகிருஷ்ணன் தான் எனக்கு பிடிக்கும் எந்த கிருஷ்ணன் வேணும்ப்பான்னா பசுமாட்டோட இருக்கிற கிருஷ்ணன் வேணுமா தனியாக புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணன் வேணுமா தியானம் பண்ணுற கிருஷ்ணன் வேணுமா ஆரம்பித்தா அது எண்டே இல்லை இல்லை உரலில் கட்டியிருக்கிற கிருஷ்ணந்தான் எனக்கு பிடிக்கும்னா நல்லது அந்த தவழ்ந்துட்டு இருக்கிற வெண்ண கிருஷ்ணன்ட்டுருக்கு பாருங்கோ அது மாதிரி வரவே வராது வச்சுக்கோ இந்த ஆள்லேருந்து கட்டவரில் வாயில வச்சுருக்கான் பாருங்க அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படி அப்புறம் வந்து இந்த கீதையில் உபதேசம் பண்ணுறாரு பாருங்கோ இப்படி அர்ஜுனனை பார்த்து திரும்பின்ட்டு இதெல்லாம் கடிவாழக்கயிற பிடிச்சிட்டு என்ன கம்பீரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணரே இந்த கதி இப்படி எல்லாம் அதனால் சங்கராச்சாரே சொன்ன அதெல்லாம் பிடிச்சதுங்கிறது வாஸ்தவம் தான் நீ பிடிச்சது பிடிக்காதுக்கு அப்பால் போகணும் அதனால் வந்து இதெல்லாம் நல்லது இதெல்லாம் பாசிட்டிவ் இது யாரும் தப்பு சொல்லலை ஆனால் அது வந்து அதுலேயும் ஒரு இது இருக்கக்கூடாது அதுக்கு நீ போகணும் உன்னுடைய புத்தி இன்னும் பிரகாஷிக்கணும் பகவான விக்கிரகத்தில் மாத்திரம் நீ தரிசனம் பண்ணப்படாது ஏழைகள பார்க்கணும் பணக்காரன் டையும் பாரு நல்லவன்ட்டியும் பாரு கெட்ட பாரு அதனால தான் பாரதியார் பாடினார் கண்ணன் என் சேவகன் கிருஷ்ணர் வந்து வேலைக்காரராக வந்து ஊரில் இருக்கிற அத்தனை போயும் சொல்கிறாரான் பாரதியார் பாடுறார் தாத்தா செத்த பதிமூணு நாலாம் நாள் என்பார் அப்படின்னு எல்லாமே சொல்கிறார் எப்படிலாம் போய் சொல்லுவோம் வேலைக்காரன் வீட்டில் அப்படியே இமேஜின் பண்ணி சொல்கிறார் பாரதியார் கண்ணன் என் சேவகன் கண்ணன் என் குழந்தை கண்ணன் என் தாய் அது விஷால் எல்லா ஆட்டிடியூட்லையும் பார்க்குறார் கிருஷ்ணர் இது எப்படி இருக்குன்னா சங்கராச்சாரிய சொல்ல பிரபஞ்சமே அவனுடைய சிரிப்பு அப்படின்னு இந்த திரிபுரா சம்ஹாரத்தில் சிவபெருமான் ஒரு சிரிப்பு சிரித்தார் அப்படியே திரிபுரா எரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவார் இவர் ஒரு சிரிப்பு சிரித்தார் பிரபஞ்சம் வந்துவிடுத்தும் இன்னொரு சிரிப்பு சிரித்தார் காணா போய்ட்டு ஆஹா அப்படின்னு சொன்னோடனே பிரபஞ்சம் வந்துருத்தோம் அதே மாதிரி இன்னொரு தட அப்படின்னோடனே காணாம போயிடுத்து ஒரு சிரிப்புக்கு பிரபஞ்சம் இன்னொரு சிரிப்புக்கு போகிறது இதுக்கு நடுவில் நம்ம சாஸ்வதம் சொல்லி சொத்து பத்து வீடு வாசல் அது இது ஒரே விசித்திரமாக இருக்குது டெய்லி மார்னிங் எழுந்தாலே இன்னமும் ஆசரியமாக தான் உலகத்தை பார்த்தா என்ன இன்றைக்கி இருக்கணும் இருக்கே சரி சரி இன்றைக்கி என்ன ஆக போகிறதோ தெரியல மாத்திரை என்ன பண்ணுமோ தெரியாது இது கொஞ்சம் நம்மளை சரியாக வச்சுருக்குமா வேலை பண்ணால் வைக்குமா பண்ணால் வைக்காதா இப்படிலாம் சந்தேகம் வருதே அப்புறம் படுத்துக்கிறபோது ஓ சரி இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சு போயிடுச்சு சரி நாளைக்கு பார்க்குறோம் இருந்தால் பார்த்துக்கிறது குழைச்சிக்கிடந்தா இங்கே என்னெல்லாம் நிறைய கற்பனைகளை சொம அண்ணனைக்கு அப்பப்போ ப்ரசண்ட்டில் வாழணும் அவ்வளோதான் இனி சாயங்காலம் என்ன நடக்க போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி இருக்கணும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சுவாமி கொரோனா எப்போ போகும்னு நான் நினைக்கிறேன் தை மாதமே போய்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எப்படி தெரியும்ண்ணா சொல்கிறேன் நீங்கள் கேட்டீங்க நான் சொன்னேன் என்ன தை மாதம் போகலைன்னா அப்படின்னா சித்திரை மாதம் போகும் அது என்ன கணக்கு அப்படின்னா அது ஏதோ எனக்கு இன்டிஷனில் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இல்லையா இருபத்ரெண்டாவது வருஷம்தான் போகுங்கிறாங்களே என்ன அப்போ அவன் சொல்கிறத கேளுங்க ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கேன் யாருக்கு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே கொரோனா இல்லை நமக்கு அதுக்கு கொடுக்குற சத்தியத்துவத்தை பொறுத்து தானே அது நமக்கு வர்ற வரைக்கும் சத்தியம் இல்லை நமக்கு வந்த அப்புறம் எப்படி புலம்புவோமோ எப்படி மூச்சு வாங்குமோ தெரியாது லங்ஸ் என்ன ஆகுமோ தெரியாது இப்போ டாக்டர்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ தெரியாது இன்னைக்கு புஷ்பகாசகா புஷ்பஹாசாயே நம்ம ஒன்றும் வேண்டாம் அந்த புஷ்பகாசப்தத்தை தியானம் பண்ணுவோம் புஷ்பஹாசகா அப்படின்னா விஸ்வரூபா புஷ்பகாசகா இஸ் டு விஸ்வரூபா நல்ல வார்த்தை மலர் நகை மலர் நகை தமிழில் நகைன்னா என்ன சிரிப்பு அதனால தான் பாரதியார் பாடுறார் பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்குமாங்கே எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும் திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடுமுகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு அதனை நாம் நன்கு போற்றின் ஆக இதை புரிஞ்சுக்கணும் பிரபஞ்ச ரூபேண விகாசகா இது புஷ்பஹாசா அடுத்தது நித்திய பிரபுத்தவரூபத்வாத் பிரகரிஷேண ஜாகர்த்தி தீ பிரஜாகர பிரஜாகர சப்தத்துக்கு அருச பிரகரிஷேண ஜாகர எப்பொழுதும் நன்கு விழித்திருப்பவர் அப்போ என்ன அர்த்தம் அறவுறையாக முழிச்சுட்டு இருக்கிறவன் தூங்கின்னு இருக்கிறவன் கனவு காண்றவன் முழிச்சுருக்கிறவன் அஜானத்தில் முழிச்சுன்னு இருக்கிறவன் ஞானத்தில் முழிச்சுன்னு இருக்கிறவன் இங்கே சொல்கிறார் பிரஜாகிரகா இஸ் ஈக்குவல் டு பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைதன்யம் தூய உணர்வுங்கிற நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வாத் அப்படின்னா என்ன அர்த்தம் எட்டர்னல் கான்ஷியஸ்னஸ் எட்டேர்னல் பியூர் கான்ஷியஸ்னஸ் ஸ்வரூபத்வாத் பிரகர்ஷேன ஜாகிருத்தி பிரக்கரிஷேன நன்றாக விழித்திருக்கிறார் சிசிடிவி எப்படி நித்திய பிரபுத்தாவான் அது கரண்ட் போனால் தெரியும் ஆகையினால இது நான் எது வேணாலும் இது ஆகும் இந்த சைத்தன்யம் நீ சகுண திருஷ்டியில் பார்த்தாலும் சரி நிர்குண திருஷ்டியில் பார்த்தாலும் சரி ஆனால் இந்த நிற்குண திருஷ்டியில் எடுத்துக்கிறது நல்லது பிரஜாகரா அப்புறம் அடுத்தது ஊர்வக ஊர்தே திஷ்டி த கம் தாத்துவுக்கு ஸ்தா அர்த்தம் எடுத்துக்கிறார் சர்வாமுபரி திருஷ்டன் வர்த்ததே இத்தர்த்தா சர்வாமுபரி திஷ்டன் வர்த்ததேன்னா எல்லோருக்கும் மேலாக இருக்கிறார் அனைத்திற்கும் மேலானவர் ஆகியனால் அவருக்கு பேர் ஊர்த்வக ஊர்தம்னா மேலே கம் அப்படின்னு சொன்னாங்க சாதாரணமாக ஊர்த மூலம்னு சொல்கிற போதே என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் மூல காரணம்னு அர்த்தம் காரணம் உயர்ந்தது காரியம் தாழ்ந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆஹ் ஊர்தா அடுத்தது சதாம் கர்மாணி சத்பத சத்பதா சத்பதாக தான்ன் ஆச்சரத் அ தாச்சி சார சர்மா சா தாண்ட சிற்ப ஆச்சர ஆச்சரத்து பாக்கணம் ஜ வித்யாவரண ரூப நிதிராட்சய அதி சரி சர்வ மண்டல ஜீவிபியா ஊர்தம் திரிபாதஸ் அமிர்தந்திவிங்கிறதை கொடுக்குறார் ஸ்ருதி பிரமாணத்தை காட்டுறார் தாரக பிரம்மானந்தா திரிபாதஸ் அமிர்தந்திவினு ஊர்தகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் இன்னொரு நிறைய ஸ்ருதிகளெலாம் கோட் பண்ணுறார் சர்வதேஷா இது வந்து இங்கே வந்து சதாம் கர்மாணி சத்பதாகா தான் ஆச்சரதி ஏஷஹா இத்தி சத்பதாச்சாரா அதாவது நல்லோர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்து காட்டுபவர் அப்படின்னு அர்த்தம் சதாம் கர்மாணி சதாம் கர்மாணினா சாதுக்களுடைய செயல்கள் நல்லவர்களுடைய செயல்கள் அதுக்கு பேரு சத்பதாகா நல்ல மார்க்க சன்மார்க்கம்னு அர்த்தம் சதாம் கர்மாணி சன்மார்க்கம் ஆஹா நல்லவங்கள்லாம் எது செய்கிறாங்களோ அதுதான் நமக்கு நல்ல வழி அப்படின்னு அர்த்தம் அதை பகவானே அவதாரம் பண்ணி வாழ்ந்து காட்டுறார் தான் ஆச்சரதி ஏஷகா அப்பப்போ அவதாரம் பண்ணி ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் பண்ணி அந்த தர்ம சாதுக்களுடைய வழிகளை பின்பற்றி காட்டுகிறார் பகவானே சன்மார்க்கத்தை வாழ்ந்து காட்டுறார் அப்படிங்கிறார் சத்பதா ஆச்சாரகா சாது நாம் பத ஆச்சாரா சத்பதாச்சாரா சாதுக்களுடைய வழியை கடைப்பிடிப்பவர் சாதுக்களுக்கான வழியை கடைப்பிடித்து காட்டுபவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே ரொம்ப விசேஷம் என்ன சொல்கிறார் பகவான் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதுக்கள் இருக்காங்க ஆகையினால சாதுக்களை சாதுக்களுடைய சன்மார்களுடைய வழியை தானும் கடைப்பிடித்து மக்களுக்கு காட்டுபவர் அவங்க பண்ணுறத பண்ணுங்கோன்னு பகவானே வந்து சொல்லிட்டு போறார் நம்ம வந்து பகவானே வந்து சொன்னாலும் சரி ரொம்ப நமஸ்காரம்னு அனுப்பிச்சு விடுறோம் அவரே அஹா சத் இதோட நாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் नमामि அனைம் நமாஷோத்தமஸ்திரமூர்த்தே சகசிரபாட்சிருபாஹவே सहस्रकोटि சகசிரோட்டியுதாரிணே ந சகசிரோவிமசீனுநாராஜ்கி